இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சுத்த உண்டாகும் ஒரு பகுதி உங்களை நீங்க அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள முடியாதோம் சுத்திகரித்துக் கொள்வது ஒன்ன மூன்றாம் அதிகாரம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறதான் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதுனால ஒரு மனிதன் தன்னை சுத்திரித்துக் கொள்ளணும் நம்ம யாரா இருந்தாலும் சரி நமக்குள்ள ஒரு சுத்தியிருப்பு மிகவும் அவசியம் சுத்தி கத்த நம்ம யூஸ் பண்ண முடியாது ஊழியம் செய்யலாம் சுத்திகரிக்காம விசுவாசியா இருக்கலாம் ஆனா சுத்திகரிச்சா யார் யூஸ் பண்ணுவா தெய்வம் யூஸ் பண்ணுவார் ரெண்டு தி மூத்த இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக்கொண்டால் அவன் பரிசுக்கு உபயோகமானதும் எந்த நற்கனியும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் அவனை யூஸ் பண்ண மாட்டாரு நீங்க ஒரு பாத்திரமா கத்தோடைய வீட்டில் விசுவாசியா ஊழியக்காரனா இருக்கலாம் ஆனா ஒரு பாத்திரம் உபயோகப்படாத ஒரு பாத்திரமா ஒரு ஓரத்தில் இருப்பீங்க சபையில் அது எதுக்கு சொல்லுங்க கத்தர் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்மை நம்ம என்ன செய்யணும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்போசன நடவடிக்கை பார்க்கும்போது அப்போசனாகிய பவுல் போய் தேவாலயத்தில் மணிக்கணக்காக நாள் கடந்து சத் தன்னை கொண்டதாக வேதம் சொல்லுகிறது என்னது செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களின் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீர்மளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்று நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகின்ற ஏழு நாட்கள் உட்காந்து அப்போசன் ஆகிய பவுல் தேவாலயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கான் சுத்தி இருக்கிறார் ஒரு வல்லமையான ஊழியக்காரர் பிரதான அப்போசலனும் கற்றும் குறைவில்லாதவன் கத்தருடைய கரங்களில் உள்ள ஒரு ஆயுதம் அவனும் ஏழு நாள் உட்கார்ந்து நெஞ்சிட்டு இருக்கான் சுத்தி இருக்கிறார் அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய சில பாயிண்ட்கள் இருந்துச்சு தேவ சித்தம் போனது சாத்தான் ஊழியத்தை தடை பண்ண அனுமதிச்சது பர்ணபாவுக்கு அவனுக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்தது சில இடத்துல ஓடி வந்துட்டான் கூடையை வச்சு இறக்கி வச்சுட்டாங்க ஓடியே வந்துட்டான் தப்பி நின்று போராடலை இப்படி பல காரியங்கள் அது வேற பகுதி நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாம் அவ்வளவு பெரிய வல்லமுள்ள ஒரு ஊழியர்காரன் தேவனுடைய மனுஷன் அவனும் உட்காந்து நெஞ்சிருக்கான் தன்னை சுத்திகரித்தான் அதனால இந்த கூட்டங்கள் என்பது நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறது ஒரு பகுதி நாம உட்காந்து நம்மை சுத்திகரிப்பது மற்றொரு பகுதி சுத்த சுத்தான் ஒரு ஆணோ பெண்ணோ மலவாட்டியா என்ன செய்ய முடியும் மாற முடியும் அதுக்கு சுத்திகரிப்புக்கு பல தன்மைகள் இருக்கு நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா ஒரு இடத்துல கேட்கிறார் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார் ஏதோ ஒரு அதிகாரம் கடைசி வசனமா இருக்கும் அவர் கேட்கிறார் என் மகனே மகளே நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா அது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பின் நடக்கும் எரேமியா 13 கடைசி எரேமியா 13 27. உன் விவசாரங்களையும் உன் கணைக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ண வேசித்தனத்தின் முறைகேடுகளாக உன் அறிவறுப்புகளையும் நான் கண்டேன் என்கிறார் பாருங்க நீ சுத்தி போற இதுக்கு டைம் வேணுமா இன்ன எத்தனை வருஷம் ஆகணும் கேக்குற நீ சுத்தி இருக்கப்பட மாட்டாய் இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் ரெண்டு மூணு சுத்தி இருப்பு கூட்டம் இன்னும் ரெண்டு வருஷம் புது வருஷம் பழைய வருஷம் வரணுமா இப்பவுமே ஆண்டவரே கேக்கிறார் உன் ஜிவி எவ்வளவோ மோசமா போய்கிட்டு இருக்கு நான் காண்கிறேன் உன் அறிவுறுப்புகளையும் நான் கண்டேன் எரிசலுமே உனக்கு ஐயோ இன்னும் நீ சுத்தி இருக்கப்பட மாட்டாயா இன்னும் எத்தனை காலத்துக்கு பிறகு இது நடக்க போகுது அதனால இதுல இருந்து விளங்கிக் கத்தர் சுத்தி எரிப்பை விரும்புகிறார் நாமும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து சுத்தி வேண்டியது அவசியம் நம்ம பாட்டுக்கு இந்த நேரத்தை மௌனமா இருந்தோ இல்லாவிட்டா தெய்வீகமற்ற நேரத்தில் இருந்தோ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா தப்பு அவர் உட்காரம்போது நாமும் உட்காரணும் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் தேவனே உமது கிருபியின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரையும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் நான் என்னை சுத்தமாக்குற சுவாமி நீங்களும் சுத்திகரிங்க எப்படி சுத்திகரிக்கணும் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரையும் என் பாவம் அற என்னை சுத்திகரியும் அப்போ இதிலேருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு மிகவும் அவசியம் நாம் சுத்திகரிக்கிறது ஒரு பகுதி தேவன் நம்மை சுத்திகரிப்பது இன்னொரு பகுதி வசனங்களை கேட்கும்போது அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு நம்ம சுத்திச்சுக்கிட்டே இருக்கணும் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூணு இஸ்ரேல் சுந்ததியார் மறு ஜாதியார் அவர்கள் அப்பொழுது நியாயப்பிரமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவநாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுது தங்களை சுத்தி அடித்து அறிக்கையிட்டு வந்தவன் போனவன் எல்லாம் சரியான அறிக்கை அந்த அளவு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கத்திர உண்டு பண்ணினார் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுத்தி இருப்பு வரணும் அதான் தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார் எல்லாம் முழு சமையும் உட்கார்ந்து அழுது கத்தி ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து ஒரு சரியான அறிக்கைக்குள்ள வரணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் சுத்தி சுத்தி சுத்தி இருப்பு டெய்லி சுத்தி என்ன ஆகுது என்ன நடக்கும் டெய்லி சுத்தி ஒன்றும் தவறு இல்லை சுத்திகரிக்க சுத்திகரிக்க நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஒரு ஒரு முகக்கலை உண்டாகும் எஸ்டர் ரெண்டு பனிரெண்டு ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் நிறைவேறிப்புரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் அப்ப சுத்தரிப்பு தான் ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய என்னது ஜோதிப்பு அலங்கரிப்பு ஒரு விவாசி ஒரு ஊழியக்காரனுடைய சுத்த என்னது அப்படித்தான் பைபிள் சொல்லுது மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறின பின்பு அவர்கள் ராஜாவனிடத்தில் வருவார்கள் அப்போ ஒரு சுத்திருப்பு ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய என்னது ஜோடிக்கப்படுற ஒரு அனுபவங்கள் அதுதான் அலங்கரிப்பு அதனால நமக்கு இந்த நாட்கள்ல நல்ல ஒரு சுத்தி இருப்பு நம்முடைய சபைக்குள்ள வரணும் அது ஆண்டவர் உட்காந்துட்டாருன்னா போதும் வேலைக்கு போக மாட்டான் சாப்பிட மாட்டான் அவனால சும்மா உட்காந்து கதை அடிக்க முடியாது டைம் வேஸ்ட் பண்ண முடியாது உட்காந்துருவாங்க இங்க சுத்திருப்பு நடக்கும் டிரெஸ்ல மாற்றம் உண்டாயிரும் தோற்றங்கள்ல மாற்றம் வீட்டுல போய் தேவனுக்கு பிரியம் இல்லாத தூக்கி அடிச்சுட்டு நோறு வெளியே போட்டுருவான் அப்படி ஒரு சுத்திருப்பு இருக்கு கேரளாவில ஒருத்தர் சாட்சி சொன்னாரு கத்தார்ட்ட பேசுன உடனே டிவிய பையன் கிட்ட அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாரா ஆண்டவரே இந்த பசங்க ஒத்துக்குவானுங்களான்னு தெரியலையே நான் ஒத்துக்குறேன் இந்த ரெண்டு பசங்களும் டிவிய ஒத்து விட்டு விட்டுருவாங்களா எப்படின்னு தெரியல ஆவியானவர் சொன்னாரா நீ பேசுன்னு சொல்லு அவ் பேசினாரா தம்பி ஆவியானவர் கொஞ்ச நாள் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு சத்தியங்கள்லாம் அப்படி கேட்கிறோம் அதனால டிவியை நம்ம வீட்டை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னாரா முதல்ல சரின் டாங்கலாம் பையன் அப்போ அவர் சொன்னாரா சரின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் போய் உடைச்சிட்டு வாங்கன்னு நீங்களே என்ன செஞ்சிருங்க உங்க கையால உடைச்சு அப்போ ஒரு பையன் சொன்னானா எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு உடைக்கணும் நமக்கு வேண்டாம் அவ்வளோதானே என்ன செஞ்சிடலாம் வித்துடலாம் ஏதோ கிடைக்கிற ரேட்டுக்கு வித்துடலான்னு அப்போ அவர் சொன்னாரா என்ன செய்யணும் சுத்திகரிக்கணும் ரெண்டு நாள் ஆகமும் முப்பத்தி நாலு எட்டு அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ஜிய பாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே அச்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாஹாசின் குமாரனாகியும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான் முதலாவது தேசம் ஆலயம் நாம தேசம் வீடு இல்ல சபை முதலாவது ஆலயம் தேசம் ரெண்டும் சுத்தப்படும் ஆலயத்தை சுத்தி இருக்கிறோம் ஆண்டு சமுதாயம் இப்ப நம்முடைய ஆலயமாக்கி நாம் நம்ம சுத்தி இருக்கிறது என்னது ஆண்டவரே டிவி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே டிவி பார்க்க மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் ஆனா வீட்டுல என்ன இருக்கு சொல்லுங்க திருப்பி அது ஒரு ஒரு வாரம் கழிச்சு போராடும் அது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு உங்களை இழுக்கும் திருப்பி ஒரு நியூஸ் சுமும் அப்படி எடுத்து திருப்பி போய்ட்டு சுற்றி இருந்தா தேசத்தையும் சுத்தி இருந்தா எது இருக்காது சொல்றது சரியா சிகரெட் குடிக்க மாட்டேன் பாக்கெட்ல சிகரெட் தப்பா வச்சுக்கிட்ட பாக்கெட் வச்சுக்கிட்ட அப்படி கேட்டா நான் குடிக்கல அப்படின்னா அது சரியான வார்த்தையா நீ தேசத்தை ஆலயத்தை சுத்திகரிச்சா எதையும் சேர்த்து சுத்தணும் தேசத்தையும் சுத்திகரிக்க வேண்டும் சும்மா உட்காந்துட்டு ஏமாத்த கூடாது ஆண்டவருக்கு பிரோதமா நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம வெளியிறங்கம்மா அப்படி அப்படின்னு சொல்லி கதை சொல்லக்கூடாது சுத்திகரிச்சா சரியான ஒரு சுத்திகரிப்புக்கு வந்துடணும் ரெண்டு நாள் ஆகாம 15... முப்பது மாதம் பதினாலாம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் ஆசாரியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகனிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் நியாய ஏற்ற தங்கள் முறமையின் தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள் பஸ்கா அடிக்கணும்னாலே ஆசாரியர் லேவியர் எல்லாரும் என்ன செய்யணும் தன்னை சுத்தம் பண்ணணும் எடுக்கணும் அப்படிங்குற ஒரு கண்டிஷன் வந்துட்டாலே ஆசாரியர் லேவியர் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும் தங்களை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்து நியாயப்பிரமாணத்துல பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்ய என்ன செஞ்சிடணும் ரெடி பண்ணணும் அவர்கள் தேவனுடைய மனுஷனாகிய மோசையை நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்தில் வந்துடணும் பாவத்தினால அக்கிரமத்தினால அநியாயத்தினால மேறுதலால தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சு நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகி போயிருப்போம் அபிஷேகத்தை விட்டு விலகி போயிருப்போம் கிருபையை விட்டு விலகி போயிருப்போம் ஜபம் உபவாசம் தெய்வீகத்தை விட்டு விலகி போயிருப்போம் அதுக்கு திருப்பி வரணும் அதுக்குதான் இந்த சுத்திருப்பு அப்படிதான் பைபிள் சொல்லுகிற வேதம் தெளிவாக சொல்லுகிற அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் ஆசாரியரும் லேபியரும் வெக்கி தலை குனிந்து அன்றோடைய போய் என்ன விழுந்து தங்களை சுத்திகரிச்சு ஆண்டு பாதத்தில் விழுந்தாங்க என்னதான் வச்சாலும் ஒரு கூட்டம் பேர் என்ன செய்யறது பண்றதே இல்ல சுத்தே இல்ல இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு ரெண்டு நாளாகவும் முப்பது பதினேழு சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி சபையில் அநேகர் என்ன செய்யலை நீங்க என்ன கூட்டம் வைங்க என்ன ராபனத்துக்காக காலை மாலை இரவு ஒரே உபவாசிச்சோம் வைங்க ஒரு குரூப் என்ன செய்யாது தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவே ஆனாலும் நம்ம வாங்க இன்னைக்கு வராதவர்கள் நாளைக்காவது வர வேண்டும் நாளைக்கு வராதவர்கள் நாளைக்கு மாலையாவது வர வேண்டும் நாளை மாலை வராதவர்கள் புது வருஷத்துக்காவது வர வேண்டும் நம்ம என்ன செய்றோம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அவங்களுக்காக போராடுறோம் அதே வசனம் திருப்பி வாசிங்க சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள் ஆகையால் சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டு குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள் கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ண திருப்பி ஆச்சாரியர்கள் ஏதாவது அடிக்காரங்க பஸ்காவ அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சுத்தம் இல்லாததான் எப்படியாவது மாறணும்னு என்ன செய்ய அதே ரெண்டு நாளாக முப்பது மூன்று தங்களை என்ன செய்யல என்ன செய்யல பரிசுத்தம் பண்ணல ஆசாரியர்கள் ஊழியக்காரங்க ஒரு டீம் இன்னொரு டீம் வந்து ஆசாரியர்கள்னா வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை அவருக்கு முன்பாக்களும் கழுவப்பட்ட எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியும் இந்த ஆசாரியர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலும் ஒரு காலத்தில் கழுவப்பட்டவங்க அது ராபோஜனமே எடுக்கிறது இல்லை சுத்திரி போட்டுக்கே வர்றதில்லை இப்படி ஒரு டீம் இருக்கு என்ன முக்கியமான பகுதி என்னாகமும் இருபத்தி ஒன்பது அஞ்சு அவர்களை நோக்கி லேவியரை கேளுங்கள் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க தெளிவா இருக்குங்களா பரிசுத்தம் பண்றதுன்னு என்ன அர்த்தம் பரிசுத்தம் பண்ணிட்டேன்னா அசுத்தமானதை என்ன செஞ்சிடணும் வெளியே கொண்டு போய்ட்டு குப்பையெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கூட்டிட்டீங்க ஒரு இடத்துல கூட்டிட்டு திருப்பி அதை எங்க வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே வைக்க கூடாது அப்படித்தான் பைபிள் சொல்லுங்க அசுத்தமானதை பரிசுத்தலத்திலிருந்து ஆலயத்தை பரிசுத்த பண்ணிட்டியா ஒன்னைய பரிசுத்தம் பண்ணிட்டியா ரைட் அங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தனுடைய ஆலயத்தையும் பரிசுத்தம் பண்ணிவிட்டு அசுத்தமானதை ஆலயத்திலிருந்து எங்க பரிசுத்தலத்திலிருந்து எங்கே கொண்டு போயிருங்க ஆ வெளியே கொண்டு போயிருங்க வைக்காத அதை உன் வீட்டில் வைக்காத தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பணம் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு நம்ம விசுவாசிகள் இருப்பாருங்க வீடுகளில் எல்லாம் பெரிய ஷோ கேஸ் வச்சுருப்பாங்க வச்சிருக்கிற வளரும் இருக்கிற அவ்வளவு பொம் வச்சிருப்பாங்க எதுக்கு எது கொழுவா கொழு ஏதோ சின்ன பிள்ளைங்க காலத்தில் அது வாங்கி வச்சிருக்கோம் விளையாட வாங்கி கொடுத்துருப்போம் இதெல்லாம் மொத்தமாக தூக்கி ஃபர்ஸ்ட் ரூம்ல நெஞ்சிடறது ரோட்டில் வர்றவங்கலாம் இதை பார்க்கலாம் ஒரு வசனம் வைக்கலாம் ஒத்துக்கிடலாம் அதை விட்டுப்பட்டு இந்த பொம்மை நாய் கரடி மொத்த பிசாசி உள்ளதுக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை வீடு கட்டும் போது கட்டணும் அப்படிங்கறது ஒன்றும் கட்டாயம் பைபிள் ஒன்னும் முறைப்படி அது ஒரு முறை அல்ல சாவுல கூட நான் நேத்து பார்த்தேன் கை கட்ட அவுத்து விட்டாங்க கால் கட்ட அவுத்து விட்டாங்க ஏன் எந்திச்சு வந்துடுறதுக்கா கிழக்க வைக்கணுமா மேற்க வைக்கணுமா நான் சிரிச்சு எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு இன்னும் பெண்டிகாஸ்ட்ல இருந்து இன்னும் இவங்க வரல உலகத்தை விட்டு வெளியே வரலையே தலை எங்க வைக்கணுமா அங்க வைக்கணுமா உடனே ஒருத்தர் சொன்னார் வடக்கணும் சியோன்னு நீ பேசுற செத்து அடிபட்டி அவ ஊக்காரங்க அறியாமட நம்பிக்கை செத்தவர்கள் இவ்வுலக வழிபாடுகளுக்கு மறித்தவர்கள் இங்கே வந்து பெண்டிகாஸ்டில் ஒரு மூட நம்பிக்கை நீங்கள் கொண்டு வரக்கூடாது நான் அன்னைக்கு நிற்கிறேன் வடக்கு பார்த்த வை வடக்கு பார்த்த வை எனக்கு ஒன்றுமே புரியல வடக்கு ஏண்டா சியோன் ஆஹோ இவர் விசுவாசி செத்து போயிட்டாரு இவர் வடக்கை பார்த்து வச்சா சியோனுக்கு போயிடுவாரா எப்படி எனக்கு புரியலையா மதுரை எங்கே போகிறது நான் பொன்னகரத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு அடக்கத்துக்கு வந்தேன் அப்போ அந்த பாடியை கல்லறையில் இப்படி திருப்பிட்டாங்க கிழக்கை பார்த்து எனக்கு ஒண்ணு புரியல புதுசாக இருந்து அப்படி மின்னல் அடிக்கும் போது டப்புன்னு எழும்புவாங்க ஜீவியம் இருந்தால் எங்க இருந்தாலும் எழும்போ ரத்த சாட்சிகள் எல்லாம் எரிஞ்சி சாம்பல் ஆகி போயிட்டான் அவன் எப்படி வருவான் எரிஞ்சி சாம்பல் தூசியா போயிட்டாங்க ரத்த சாட்சிகள் அவங்க கிழக்கிருந்து வருவாங்களா வருவாங்களா இது போக கல்லறையில் வச்சுட்டு எழுப்பி நடந்துடுவாரு நடந்துருவாரா எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க உடனே ஓடி போய் ஒருத்தர் அந்த கேரளால இருந்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் காலையும் கதையும் அவுற்று விட்டு அவரை வச்சுட்டா எப்படி ஏசு வரும்போது எந்திரிச்சி நடந்துடுவாரா கையை வீசிடுவாரா எப்படி சொல்லுங்க நான் சொல்கிறது தப்பா சரியா ஆ சண்டே சர்வீஸ் பேசுவேன் அப்போ தான் இனிமேல் சாப்பிட்றது இந்த வேலையை சேட்டைலாம் நினச்ச மாட்டாங்க கையும் காலையும் கட்டுறது எதுக்கு தெரியுமா அதை வச்சு அந்த ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஸ்டிப் ஆகிடும் சரியான விதத்தில் வைக்கலன்னா காலு கோண்டிகிட்ருக்கோம் கை கோண்டிட்டு இருக்கோம் அது வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதுக்குத்தான் நம்ம கை காலைல நினச்சிரோம் கட்டுறோம் அதான் ஒழுங்கு அப்படி தானே ஏய் குளிப்பாட்டுறோம் ஃப்ரெஷ்ஷாக மேலே போகணுன்னா அப்படிலாம் கிடையாது இருக்கிறவன் அடக்கார வேலை நிற்கணுங்கிறதுக்காக நாற்றம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்வோம் கொழுப்பாட்டுறோம் அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளித்து போறார் இல்லை அவர் வியாதியில் செத்துருப்பார் ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பார் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதை முடிவு கொண்டு வரணுங்கிறது ஒரு பாலிசி அதுக்கு சில ஊழியர்காரங்களே கிழக்க பார்த்து வையு தலையை வண்டியில மஸ்ட்டு ஏத்தணுமா காலை வண்டியில ஏத்தணுமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது கொண்டு போய் உள்ள விடு ஒரு சொல்றாங்க இல்ல இல்ல காலை கொண்டு போய் உள்ள விடு ஏ தலைய உள்ள விட்டான காலை உள்ள விட்டான இதெல்லாம் விட்டுட்டோங்க உலக வழிபாடுகளை எப்பவுமோ விட்டாச்சு வீடு கட்டும் பாத்தீங்கன்னா மூணு கல் வையுமா இல்லன்னா ஒன்பது கல் வையுமா எதுக்கு மூணு கல் பிதா குமாரன் பரிசு யார போய் ஒவ்வொரு செங்கலும் செங்கல் ஒரு பிதா அடுத்து அடுத்த செங்கல் குமாரன் அடுத்த செங்கல் பரிசு தாவியா சரிங்க சிந்திங்க யோசிச்சு பாருங்க ஒன்பது கல் வைக்கணும் ஒருத்த என்னத்துக்கு ஒன்பது கல் வச்சாதான் விசுவாசி வீடு மேல வந்துருமா நீங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரம் இதெல்லாம் நீங்க என்ன செய்ய கூடாது சுத்தமாகத்து போனா இருக்கணும் கல்யாணத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உலகம் மனுஷம்பாரி ஒரு பதினஞ்சு தாம்பளத்தில் மாதளம்பழமும் ஆப்பிளும் திராட்சையும் தூக்கிக்கிட்டு விசுவாசியும் நகை போடாத விசுவாசியும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தூக்கிட்டு வருது தாம்பழத்தை தாம்பழம் தூக்குறதை விட்டுட்டு தானே நீ இதுக்குள்ள வந்த இங்க வந்து நகையை போடாம இருந்துக்கிட்டு கல்யாணம் அன்னைக்கு பொண்ணை பார்க்கும் போது பையனை பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு தாம்பழத்தை தூக்கிட்டு அலையிற இதெல்லாமே என்ன செய்த உள்ள வருது சரியா கையால் ஒண்ணுமே கிடையாது என்னால போக முடியல கழிச்சு போனேன் அவங்க வீட்டுல ஒரு பேர்த்தி இருந்துச்சு அப்ப கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டெத்து லேப்டாப் வச்சுடைய ஒவ்வொரு சீனையும் ஃபோட்டோ போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு ஃபோ ஒரு இது வந்த உடனே அந்த குழந்தை ஓடி வந்துச்சு பாஸ்டர் பாஸ்டர் பாட்டிக்கு பால் ஊற்றிருக்காங்க பாருங்க அன்னிச்சு ஆஹா செத்து போன பிறகு இவன் போய் எங்கே போயிட்டு ஊற்றிட்டு வந்திருக்கான் கல்றையில் போய் ஊற்றிட்டு வந்திருக்கான் அப்போ செத்து போனது உன் மனைவியாக இருந்தால் உள்ளேருந்து குடிச்சிக்குவாங்களா இல்லை உங்கள் அம்மாவாக இருந்தால் உள்ளேருந்து குடிச்சிக்குவாங்களா செத்து போன எப்படி சொல்லுங்க குடிப்பாங்களா காங்கிரீட்ல ஊத்தி விட்ட உடனே உயிரோட இருக்கும் போதே கான்கிரீட்ல ஊத்துனா குடிக்க முடியாது செத்து போற பிறகு உள்ள கூடி இழுத்துக்குவாரா மூட நம்பிக்கையுடைய கரெக்டா வாசிங்க செத்தீங்களா இல்லையான்னு பாருங்க ரெண்டு ஒன்னு ரெண்டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்ப திருப்பிய அதுபடி நடக்கிறாய் ஆகாயத்து அதிகார பிரபுடைய அதிகாரத்துல எப்படி நடக்கிற கஷ்டமா இருக்குங்க யோசிச்சு பாருங்க கரெக்டு தேவையானது தெய்வீகம் அவ்வளவுதான் ஆள் இறந்தாச்சு ஓகே ஒரு அடக்கம் முடிஞ்சிச்சு ஓவர் அதோடைய வேலை முடிஞ்சு போச்சு அவரு பரல அவரு அவரு அவர் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு வருகிறது அவனவன் தன் தன் வரிசையில் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார் அந்த அந்த வரிசை வரும்போது நீங்க யாரும் குறுக்க போக வேண்டாம் அதுபாடு கிளியராயும் நிச்சயம் போகும் மண்ணில் விதைக்கப்பட்டவர்கள் அனைவரும் நினை செய்வார்கள் மழைப்பார்கள் அவங்க என்ன கிரியை செஞ்சாங்களோ அதுக்கு கிளியராக கத்தர் கொண்டு போவார் அதுல எந்த தடையும் கிடையாது சாம்பலானவங்க இருக்கிறாங்க தன் கடலில் செத்தவங்க இருக்கிறாங்க மீன் கடிச்சு செத்தவங்க இருக்கிறாங்க அப்படி மிஷினில் அப்படி சாம்பல் ஆகி போனவங்க இருக்கிறாங்க லாரி அடிச்சு அப்படியே கூழாகி போய் ஒன்றும் இல்லாமல் போனவங்கலாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கிழக்கு வச்சாங்களா மேக்க வச்சாங்களா கையை கட்டினானா காலை கட்டினானா சொல்லுங்க சொல்லுங்க லாசரவை கடறையில் வச்சாங்க ஏசு சொன்னாரு கல்லை எடுத்து விடுச்சு கல்லை எடுத்தாச்சு லசருவே வெளியே வா அப்படியே அந்த பாடி அந்த வார்த்தையில வெளியே வந்து டூமுக்கு வெளியே வந்து நின்றுச்சு அந்த கல்றக்கு வெளியே அப்ப ஏசி சொன்னாரு அவன் இப்ப நடக்க போறான் அவனுக்கு உயிர் வந்துருச்சு அவன் நினைச்சு கை கட்டுகளை அவிழ்த்த விடுங்க கட்டுகளை அழுத்த விட்டவன அவன் பாட்டுக்கு வந்துட்டான் இது பரலவத்துக்கு போறதுக்கு செத்து போனால் காலெல்லாம் கட்ட அவுத்து கை அவுத்து விடணும்லாம் எந்த பைபிள் இருக்கு சாமுவேல் மரித்தான் கையை கட்டினார்கள் அடக்கம் பண்ணும் பொழுது பெட்டியிலே கையை அவுர்த்தார்கள் அப்படி இருக்க வசனம் பண்ணுங்கடையே சும்மா என்னத்தையாவது நம்ம அதான் ஏதோ ஒரு ஊழியக்காரங்க எதையாவது ஒரு ஸ்டைல என்னத்தையாவது ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு வசனம் மின்னல் கலக்கிலிருந்து தோன்றுகிறது சியோனை பார்த்து வை எல்லாம் சியோனு அரிசியம் எல்லாம் ஒன்னும் நீ பாக்கறதில்லை செத்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நித்திய நரகமா நித்திய மகிமையா சரிவோம் இரண்டாம் நாளாகவும் இருபத்தி ஒன்பது அவர்களை நோக்கி நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தெய்வனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க வெளியே கொண்டு போய் வேதம் என்ன சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரமா ஆறு பதினேழு ஆனப்படியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை கற்ப சொல்லுங்கள் இனிமே தொட வெளியே கொண்டு போளே கொண்டு போன பிறகு திருப்பியும் போய் அதை என்ன செய்யாத தொடாத விட்டுரு அப்படியே விட்டுரு அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது அறிக்கை செய்து விடுகிறவன் அல்ல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான் இறக்கம் பெறுவான் சரி அப்போ கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சுத்தி நம்ம நாமே சுத்திகரிப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ டைம் தரேன் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறாங்க நீங்கள் ஒரு ட்ரிப் ஒரு ஒரு ஒரு லைனில் சுற்றி இருங்க நீர் என்னுடைய பாவங்களார என் மீறுதல்கள் நீங்கள் என்ன செய்யும் சுத்தி எரியும்னு சொல்லுங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க வெளியே கொண்டு போங்க உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா குப்பையும் அனுஷிங்க கூட்டி அடித்து வெளியே தெல்லுங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தங்களை சுத்தி அரிச்சுட்டு அந்த கோயிலில் உள்ளதை அறுவறுப்புகள்லாம் உடைச்சி கீதரோன் ஆற்றில் தூக்கி போட்டார்கள்னு ஒரு வசனம் இருக்குது கீதரோன் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அந்த நாட்களில் சுத்திகரிப்பு நடந்தாலே அது வீடோ க எதுவோ எங்கெல்லாம் சுத்திகரிப்பு நடக்குதோ அவங்க அவ்வளோத்தையும் அடித்து கொண்டு போய் எங்கே போட்டுருவாங்க நொறு கீதரோன் ஆற்றில கொண்டு போய் போட்டு வருவாங்க அவர்கள் எழும்பி எருசிலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள் இருபத்தி ஒன்பது பதினாறு ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகம் சுத்திகரிக்கும்படி உட் உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள் எல்லாத்தையும் தூக்கி கல்வாரி சிலுவை அங்கிருந்து வழிகிற ரத்தத்துல போய் நினைச்சீங்க தூக்கி போடுங்க அது போட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிடும் எல்லா குப்பையும் தள்ளிட்டு போயிடும் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்குள்ள என்னென்ன ஏவுதல் வருதோ ஆவியானவர் உங்களுக்குள்ளோ எல்லாத்தையும் மனசாட்சியில் ஒரு தூக்கு ஒரு சுத்திருப்பு எல்லா கூட்டம் முடிஞ்ச பிறகு குற்றவாளியாக திருத்தால் பிரயோஜனம் கிடையாது இப்பமே கொஞ்ச நேரம் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒப்புக் கொடுப்போம் நீங்க அக்கிரமங்கள் நீங்க ஒரு சுத்தி நமக்குள் உண்டாகட்டும் அப்போஸ்லாம் இங்கே பவுல் போய் தேவனுடைய ஆலயத்தில் ஏழு நாள் கடந்து சுத்திரித்தான் தன்னுடைய ஊழியத்துக்காக ஜீவியத்திற்காக ராஜாக்கள் பஸ்காவை ஆசிரியக்கும் தேசத்து ஜனங்களை சுத்திகரிக்கச் சென்றார்கள் தேசம் சுத்திகரிக்கப்பட்டது ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது உன்னுடைய வீடு சுத்திகரிக்கப்படட்டும் உன் சரீரம் சுத்திரிக்கப்படட்டும் உன்னுடைய மனது சுத்திகரிக்கப்படட்டும் ஹலோ எல்லாவற்றையும் கல்வாரி நதியிலே தூக்கி போடுங்கள் ஆமேன் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே இதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு வேண்டாம் இவைகள் எல்லாம் தெய்வீகத்துக்கு புறமானது என்று வேத வசனத்தில் உணர்கிறேன் என்னை இதுல இருந்து விடுதலை தாரம் எல்லாரும் வாய தரங்க கொஞ்ச நேரம் போராடுவான் ஓகே ஒரு சுத்திருப்பண்ட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 ா ரா <tations> <way of> <Jacob> <saging> tora -ba -ba -ba -ba bala bala bala bala bhara bala bala bhara are <presets> <ríe> மனிதர்களுடைய சிலருடைய புத்தி இப்ப நம்ம சிந்திக்க போறது கேட்க போறது பார்க்க போறது படிக்க போறது அதுதான் புத்தியினம் அவைக்குரியவங்கதான் நம்ம சில நேரங்களில் நாம் என்ன செஞ்சோம் சில புத்தியினங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலைகளிலேயோ இல்லை அந்த சூழ்நிலையில் வேணும்னோ துணிஞ்சோ நம்ம சில காரியங்களில் நிஞ்சிடறோம் புத்தி இனமாய் நடந்து கொள்றோம் சில காரியங்களை அறிஞ்சு செய்கிறோம் சில அறியாமல் நம்ம செஞ்சுட்டு அது புத்தினமாக மாறிடுது சில காரியது அப்படி இல்லை ஆட என்ன ஆனாலும் பரவாயில்ல துணிஞ்சு பண்ணிடுறது அது பின்னால் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு துணிந்து கூட நம்ம புத்தி இல்லாமல் என்ன செய்கிறோம் புத்தி இனத்தை இவைகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பவைகள் ஆசீர்வாதத்தை தடுப்பவைகள் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை தடுப்பவைகள் அது நாம் இப்பொழுது கவனித்து சரிப்படுத்த வேண்டியது இந்த சுத்தி பூட்டத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் முதலாவதாக என்னாகமாம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசதி அப்பொழுது ஆரோர் மோசையை நோக்கி ஆயவனை நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிடும் இங்கே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆச்சரியனும் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய மெரியாமும் நடத்தி புக்காரன் என்று சொல்லக்கூடிய மோசை மோசிக்கு விரோதமாய் புத்தினமாய் நடந்து கொண்ட ஒரு காரியம் ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து மோசைக்கு விரோதமாய் செய்த ஒரு புத்தீனமான காரியம் அது என்ன ஆரோன் யாரு மிரியாம் யாரு மோசை யாரு எல்லாரும் யாருதான் ஒரே தாய் பிள்ளைங்க ஊழியத்தில் மூணு பேருமே ரொம்ப க்ளோஸான ஆளுங்க மிரியாம் அருமையான ஒரு திருக்கு திருச்சி அட்டாசமா பாட்டு பாடுவா டான்ஸ் பயங்கரமா போடுவா தம்பூர் எடுத்து அவளை என்ன செய்தாள் நடனமாடினாள் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி மகளிர் குழு தலைவி அப்படி ஒரு அவளுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது ஆரோன் மகா பிரதான ஆசாரியர் மோசையனுடைய வாய் இப்படின்னா அவனுக்கு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய சொந்த சகோதரனாகிய மோசைக்கு விரோதமாக ஒரு பிரச்சனையை கலப்பினாங்க பிரச்சனை வந்து தற்போதைய காரியம் அல்ல பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் எத்தியோப்பியா இருந்தபடியால் அவன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கல்யாணம் ஆயிடுச்சு அவன் ஓடி போயிட்டான் போன இடத்துல அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஆயிடுச்சு நாப்பது வருஷம் போயிடுச்சு நாற்பது வருஷம் கழிச்சு ஓரே பெண்ணும் பருவதத்தில் கத்தர் முச்செடியில் யாருக்கு தரிசனம் ஆகுறாரு மோசைக்கு தரிசனமாகி நீ வா நான் உன்னை கொண்டு எத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்க போறேன் என் திட்டத்தை துவக்குறேன்னு சொல்றாரு அப்ப இவன் பயந்து போய் எனக்கு பேச வராது அது இதுன்னு ஏதோ கதையை சொல்கிறான் சரி அப்ப நீ வா நான் ஆரோனம் யாரா ஆத்துற ஆக்குறேன் உன்னுடைய வாயா ஆக்குறேன் வானு சொல்றேன் வந்துட்டான் ஆரோனை வாயா ஆக்கியாச்சு அற்புதங்கள் நடக்குது செங்கடல் படக்குது வனாந்திரத்தில் வந்தாச்சு இப்போ மண்ணா பொழியுது பிரமாணம் கிடைச்சிருக்கு நல்லா அருமையான பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும்போது மெரியாமு சொன்னான் ஊருக்கெல்லாம் பிரமாணம் சொல்கிறாரு பன்னிரெண்டு பத்து கட்டளைங்கிறாரு அவனுக்கு நியாயம் திருக்குறாரு இவருக்கு நியாயம் திருக்கிறாரு எல்லாம் கரெக்டு தான் இவர் மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டினது சரியான நியாயமான பிரமாணமா எதை எழுதுட்டா எத்தியோப்பியான்னு இங்கே சொல்லியிருக்கு மீதியானியுடைய ஆச்சாரியருடைய பெண்ணை தான் இணைஞ்சிருந்தான் கல்யாணம் கட்டியிருந்தான் அதை எப்போ கொண்டு வராங்க அறுபது வருஷம் கழித்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்கும் என்னுடைய சரியான அர்த்தம் என்ன ஒரு மனுஷனை தேவன் மன்னிச்சிட்ட பிறகு அந்த மன்னிக்கப்பட்ட குற்றத்தை நாம் பேசுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது தகுதி கிடையாது இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் இல்லை விட்டு உங்கள் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அறிக்கை ரத்தத்தினால அவன் கிருபினால மன்னிச்சிடறாரு அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சிருச்சு எது முடிஞ்சிருச்சு சாப்டர் ஆனா ஒரு நாலு வருஷம் கழிச்சு இவன் தெரியாதா இவன் யோக்கியம் தெரியாதா யோக்கியம் தெரியாதா இப்படி பண்ணான்னு அந்த மன்னிக்கப்பட்ட குற்றத்தை நம்ம பேசும் பைபிள் என்ன சொல்லுது தேவனே மன்னிச்சிட்டாரு தேவன் மன்னிச்சு அதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவங்க ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்துக்கு ஒன்னே ஒரு சப்போர்டிவா கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்கெல்லாம் சேர்ந்து எகுப்துல இருந்து விடுதலையாக வெளியே வந்துட்ட பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு எந்த கதையை பேசுறாங்க மிரியாமுக்கு கூப்பிட்டு ஆறவனை கூப்பிட்ட உடனே ஆரவன ஆமா அதுவும் தப்பு தானே எப்படி சட்டம் எல்லாருக்கும் ஒன்னு தானே பேச ஆரம்பிச்சான் கத்தர் சொன்னாரு நீ எல்லாம் வா தேவ சமூகத்துக்கு வா நான் பேசுறேன் வந்தபோது மோச மிரியாமுக்கு என்ன பிடிச்சிருச்சு குஸ்டரோகம் வந்துருச்சு அப்பந்தான் இவன் ஆண்டவனே நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாததோ தேவன் மன்னித்ததை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு தேவன் ஒரு ஆலையோ ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியோ ஒரு ஏழப்பட்டவனையோ ஒரு புதிய ஆத்மாவையோ இல்லை கொடூர பாவியையோ கத்தர் மன்னிச்சுட்டாருன்னா அது அவருடைய அவருடைய என்ன அவருடைய ஆதீனத்தில் உள்ள காரியத்தில் நீ தலையிடக்கூடாது அவருடைய அதிகாரத்தை வரம்புக்குள்ளே உள்ளதை போய் எப்படி பண்ணிக்கலாம் அப்படியா அவருக்கு தெரியாமிய மகளை அங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு தெரியாதோ கவனிக்காம செஞ்சுட்டாரா தெய்வம் தெரியாம செஞ்சு எப்படி சொல்லுங்க தெரியாதா எப்படி ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிருக்கான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் அவனுக்கு முச்சடியில் அனுசிறாரு தரிசனமாக கழுத்தை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு இவ்வளவு செஞ்சு அற்புதம் பண்ணி கொண்டு வந்தா இங்க இவங்க ரெண்டு வரும் ஒரு அந்நியன் பேசி இருந்தா கூட பரவாயில்ல ஒரு புரஜாதியான் பேசுறான் ஒரு ரட்சிக்கப்படாதவன் பேசிட்ட பேசுனது யாரு கோவொர்கர்ஸ் அப்படித்தான கூட நிக்கிற ஒரு தாய் வயிற்றில் பிறந்துட்டு உனக்கு எப்படி எப்படி பேச வந்துச்சு அதுவும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள கதையை உன்னால எப்படி பேச முடியும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸ் நல்லா செய்வாங்க சரியான ஒரு ஊழியம் செய்வாங்க நல்லா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க லீவ்லாம் எடுக்க விட மாட்டாங்க டயத்துக்கு முன்னால விட மாட்டாங்க ஊ போய் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது லீவ் வாங்கிட்டாங்க எங்க அவசியமா போய் ஆகணும் ஐயோயோ இந்த அம்மாட்ட போனா என்ன நினைஞ்சிரும் விரட்டும் விரட்டும் விரட்டி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனா ஒரு பிரச்சனையாச்சு பிரச்சனைனா ஒரு பிள்ளையை சத்தம் போட்டாங்க அந்த பிள்ளைக்கு பயங்கரது இவங்க வந்து அறுபத்தஞ்சு வயசு பேசுறவளுக்கு வந்து இருபத்தி வயசு நாப்பது வருஷத்துக்கு முன்னால இந்த அம்மா கல்யாணம் கட்டும் வேற ஒரு வழிய அளவு கல்யாணம் கட்டிருக்கு இப்போ அவங்க சபைக்குள்ள வந்து யாராயிட்டாங்க பிசுவாசி ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு இவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்லா வசதியாக ஒரு சத்தியத்துக்காக நிற்கிறாங்க இந்த இருபத்தஞ்சி வயசு பொண்ணு எந்த கதையை பேசுறா இவங்களை சத்தம் போட்டாங்களா இவளை சத்தம் போட்டதுக்கு அது சொல்லுது இவங்கெல்லாம் ரொம்ப யோக்கியமாகும் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி கல்யாணம் கட்டினாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா தெரியாது கொஞ்ச நாள் இந்த இருபத்தஞ்சி வயசு பொண்ணு மென்டல் ஆயிட்டா நான் எனக்கு ஆவியானவர் சொன்னார் மன்னித்த குற்றத்தை பேசுனா என்ன கதை இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு உங்க புருஷனே ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் ஒரு உங்கள் மனைவியே ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் உங்கள் உடல் ஊழியர்களே ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லை யாராவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் அதை அவன் போய் உட்காந்து அழுது அவன் ஆண்டவுட் அந்த அக்கௌண்ட்டை அணிஞ்சிருப்பான் டேலி பண்ணியிருப்பான் ஆனால் நமக்கு அந்த கதை தெரியாது ஆனால் அவருடைய பார்வையில் அவன் யாரு மன்னிக்கப்பட்டவன் உன்னுடைய பார்வையில் அவன் குற்றவாளி அப்போ நீ அவனை எந்த வியூவில தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற குற்றவாளிங்கிற ரீதியில் பார்த்து அதையே நீ பேச பேச உனக்கு புத்தீனமான ஒரு பனிஷ்மெண்ட் வரு நமக்கு வர்ற பனிஷ்மெண்ட்களுக்கு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் மன்னித்ததை நீயும் நானும் என்ன செய்யக்கூடாது பேச கூடாது இப்ப பாருங்க குஸ்தரோகம் வந்த உடனே ஆர்வன் சொல்றான் எங்கள் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த காரியத்தை எங்கள் மேல் சுமத்தாக இதில் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா இந்த மிரியா மன்னிப்பையே கேட்குங்க ஆதாமயவாழ் எப்படி மன்னிப்பு கேட்கலையோ விழுந்து போன தேவதூதர்கள் எப்படி மன்னிப்பு கேட்கலையோ யூதாசு எப்படி மன்னிப்பு கேட்கலையோ அதே மாதிரி மிரியாம என்ன செய்யல மன்னிப்பு கேட்காத ஒரு ஜென்மம் நான் சொல்றது கரெக்டா ஆதாமையாள் மன்னிப்பு கேட்டாங்களா கேட்டாங்களா கிடையாது கேட்க மாட்டான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான் தோட்டத்தை விட்டு துரத்து விட்டா கூட மன்னிப்பு கேட்க மாட்டான் விழுந்து போன தூதர்கள் மன்னிப்பு கேட்டாங்களா கிடையாது என்ன செய்ய மாட்டான் மன்னிப்பு கேட்க மாட்டான் அதே மாதிரி குஷ்டரோகியா மாறுவாழை தவிர மன்னிப்பு கேட்க மாட்டா தெய்வத்தையோ இல்ல சம்பந்தப்பட்ட ஆள்கள்டோ மன்னிப்பு கேட்க மாட்டா எனக்கு ரெண்டு பேரும் புரியுதா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் அக்கிஸ் நம்பர் ஒன் வந்து மெரியாம் அக்கூஸ்ட் நம்பர் டூ வந்து என்னது ஆரோன் ஒராளுக்கு குஸ்து ரோகம் வந்துருச்சு அடி விழல ஏ அடி விழுது இதனால் இஸ்ரவேலுடைய அப்படியே மிரியம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் சேர்த்துக் கொள்ளப்படும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் ஆறு லட்சம் புருஷருடைய காணான் பயணம் ஒரு பெண்ணினுடைய தவறினால் என்ன செய்யப்பட்டதே நிறுத்தப்பட்டதே உன் குடும்பத்தினுடைய பரலோக பயணம் தடைபடுறதுக்கு உன்னுடைய புத்தினமா இருக்கலாம் உன்னுடைய பயணம் இன்னைக்கு தடப்பட்டு நிற்குது காணானுக்கு நீ போக முடியாம நடுவழியில இருவழி சந்தியில் நிற்கிறது மாதிரி நிற்கிறதுக்கு காரணம் உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு வெளிச்சம் இல்லை பாதை தெரியல இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய புத்தினம் என்ன புத்தினம் மன்னிக்கப்பட்டவனுடைய குறையை நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது உனக்கு ஆவியானவர் துணை இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு தொடும் ரெண்டாவதாக ஒன்னு சாமுவேல் உம்முடைய விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் மற்றபடி கர்த்தர் இசுரவேலின் மேல் உம்முடைய ராஜீ பாரத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ன இங்க நடந்த புத்தீனம் என்ன துணிஞ்சி செய்த புத்தீனம் மேலுள்ள வசனம் கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் தெரியாமல் செய்யற புத்தி என்ன இருக்கு வேணும்னு திமுறு பிடிச்சு ஆமா அப்படித்தான் செய்வேன் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் அப்படித்தான் என்ன செய்யணும் சொல்லுவயா பாச சொல்லு எங்கனாலும் போ உனக்கு சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா ரைட்டு டாப் கியர் போட்டு ஏறி போகுது அது எங்கிட்டு போய் நிக்க தெரியாது துணிஞ்சு கேசுகள்லாம் இருக்கு இவன் துணிஞ்சு செஞ்சது என்ன தெரியுமா வெயிட் பண்ணல காத்து இருக்கிறது கத்தோடைய வேலை வர்ற வரைக்கும் சில காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அவசரப்படக்கூடாது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆர பொருட்களன் வாயில போட்டு அங்கிருந்து துப்பி பிளேட்டு எடுத்து திருப்பி கையில் எடுத்து அப்படிலாம் செய்வாங்க பார்த்திருக்கீங்களா ஒரு சிலரு ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன செய்யல சமூகத்தில் பதினோரா நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே அதனால நான் துணிஞ்சு தகன பலி செலுத்துகிறான் பத்தாவது அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான் வந்தான் தேவன் கிரியை செய்யறதுக்கு வெயிட் பண்ண வேலையோ விவாகமோ படிப்போ சுகமோ எதுனாலும் யாரு செய்யட்டும் காலத்துக்கு முன்னே எதாவது செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க அதனதின் காலத்தில் கத்திரி செய்வாரு தமிழ்ல நேர்த்தி இங்கிலீஷ்ல பியூட்டி அழகா அவருடைய அழகு அழகா செய்வார் அந்த நேரத்தில் செய்யாமையா போயிருவார் உன்னை அழைத்து அவர் உண்மை உள்ளவர் காத்திருக்காம நம்ம அதிக பிரசிங்கத்தனமா அதிக வேகப்பட்டு காலத்துக்கு முன்னே நம்ம என்ன செய்ய கூடாது சில காரியங்கள் எல்லாம் செய்ய கூடாது இன்னைக்கு பாருங்க அப்பதான் சொன்னான் உங்களுடைய ராஜ்ய பாரம் என்ன செய்யாது இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேர் துணிஞ்சு சில காரியங்களை செய்யறோம் கத்தர்கரிய செய்ய விடுறது இல்லை சில காரியங்களை நம்ம செய்யறதுனால யாரு ஒருங்கிக்க தேவன் ஒருங்க ரைட்டு கல்யாண விஷயங்களை நீங்களா போய் செய்வீங்க அவர் பாப்பா ரைட்டு அவனையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா விடுன்னு அது போய் கல்யாணம் கட்டி ஒரே அமர்கலமாகி சண்டை ஓட்டு கடைசியில வந்து ரெண்டு பிச்சுக்கிட்டு நிற்கும் அப்ப சொல்லுவாங்க நான் அவசரப்பட்டேன் அப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க கத்தருக்கு காத்திருங்க அவருக்கு காத்திருக்கிறவர்கள் எக்கப்பட்டு போனது இல்லை ஆண்டவருக்கு காத்திருந்தேன்னா அவர் வராம போகவே மாட்டார் குறித்த யத்தில் வரு அந்த டைம் வரும்போது ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் அந்த நாயினருடைய விதவியினுடைய மகனை டச் பண்றதுக்கு எங்க வந்துட்டாரு ஊர் எல்லைக்கே வந்துட்டார் கரெக்டா ஊர் எல்லையில் வந்து நின்றாரு அவருக்கு அதெல்லாம் டைம்லாம் தெரியும் எப்ப உனக்கு தரணும் எப்ப உனக்கு செய்யணும் எப்ப உனக்கு கொடுக்கணும் அவர் கரெக்டா உனக்கு டிட்டபால் செய்வார் இவன் அவசரப்பட்டான் அது ஒரு புத்தினம்னு சா சொல்றமாயி செய்த வெயிட் பண்ண வரங்கே நீ அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற அவ செஞ்சோன்னு யோசிச்சு பாருங்க கத்தருக்கு டைம் கொடுக்காம நம்ம என்னெல்லாம் பண்ணோம் நாம வேக போய் என்னெல்லாம் பண்ணோம் யோசிச்சு பாருங்க மூன்றாவது ாலே பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான் மகாபுத்தீன யார் தெரியுமா ஒரு காலத்தில் எப்படிப்பட்டாலும் தெரியுமா ஒரு காலத்தில் மகா புத்திமான் இப்ப யாரு மகா வாசிங்கி நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரவியரும் அடுத்து வரது மகா புத்தீனம் காரணம் என்ன இருபத்தி நாலு ஒன்று கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் என்பவர்களை லக்கம் அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடுகிறதுக்கு தாவிதை ஏவிட்டது சாத்தானுடைய ஏவுதலுக்கு எப்பெல்லாம் நம்ம கீழ்படிஞ்சு என்னத்தையாவது பண்றோமோ அது எல்லாம் மகா புத்தீனமான கரும் யார் உன்னை தூண்டா அது நீ பாரு உன்னை நடத்துறது யாரு உன்னை கண்ட்ரோல் பண்றது யாரு உனக்கு வர்ற ஏவுதல் யாரு உன் பேசுற சத்தம் யாருடைய சத்தம் கண்டுபிடி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கண்டுபிடிக்கணும் பிசாசா தேவனா மனுஷ சத்தமா தேவ சத்தமா பிசாசின் சத்தமா உனக்கு பகுத்தெரியும் கண்டுபிடிக்கணும் தேவன் பேசுறாரா பாச ஜேக்கப் அவர்கள் ஒரு நாள் சபையில் சில பிரச்சனைகள் வந்த போகிறது என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாம ரொம்ப தடுமாறிட்டாரா அப்ப தடுமாறிட்டு நைட்டு தூக்கமே இல்லையா படுக்கிறாரு எலும்புறாரு தூக்கம் வரல அப்படியே அலம் நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றது அவங்க எல்லாம் வருவாங்களே என்ன பதில் சொல்றது என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது ரொம்ப குழம்பி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கிடைச்சான் ஜக்கப் போய் தூங்குன்னு எப்படி நீ போய் தூங்குன்னு இவர் எப்படி ஆண்டோர் என்ன சொல்வாரு ஆண்ட்ரோர் என்ன சொல்வாரு பிரச்சனையான நேரத்தில் ஆண்ட்ர என்ன சொல்வாரு நீ போய் முழங்கால் போடு கண்ணம் போடு ஜவண்ணு அப்படின்னு சொல்லுவாரு ஆனால இவர் ஏதோ பிசாஸ் நம்மகிட்ட வந்து நம்ம தூங்க வச்சு நாளைக்கு கவலைப்படுத்துறதுக்கு பார்க்க போட்டு திருப்பியும் தூங்காம கடந்து சுத்திக்கிட்டே இருந்தாரா அப்போ ஒரு சத்தம் திருப்பி கேட்டுச்சான் ஜேக்கப் நீ தூங்கு இசை வேலை காக்குற நான் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து உனக்கு யுத்தம் செய்வேன் அசனத்தோடு வந்தவன போய் படம் தூங்கிட்டாரு காலையில எழுந்திரிச்சா அவங்க எல்லாம் வந்தாங்களாம் ஒருத்தனும் ஒன்னும் நியாயம் பேசல கேள்வி கேட்கல குற்றஞ்சாட்டல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க என்ன செய்வோம் கேட்டுக்கிறோன்ட்டு அமைதியா போயிட்டாங்க நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க நமக்கு முதலாவது இந்த ஏவுதல் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும் அது சரியான ஏவுதலா ஆவியானவர் கொண்டு போனேன் டிவி சொல்லுவார் ஆவியான ஏவுதல்னா பூரண சமாதானம் இருக்கும் பிசாசின் ஏவுதல்னா பயங்கர கலக்கம் இருக்கும் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் யாருடைய ஏவுதல் இங்க பாருங்க இவன் வந்து ஜனத்தை எண்ண முடியாக ஒரு ஏவுதல் கிடைச்சது எண்ணிட்டான் எண்ணி முடிச்ச உடனே அவனுடைய இறுதம் அணிஞ்சது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு போராட்டம் ஐயோ நான் பாவம் பாவம் அதுக்குள்ள எத்தனை பேர் செத்து எழுபது பேர் செத்துக்கிட்டான் நீ மனம் வர்றதுக்குள்ள ஒரு பெரிய நஷ்டம் உனக்கு வந்த வந்துருது அதனால நாம் சாத்தானுடைய ஏவுதலுக்கு என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது யோபு நாலாம் அதிகாரம் பதினெட்டு அவர் தம்முடைய பணிவிடைக்காரரில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்தி இனத்தை சுமத்துகிறாரே தூதர்கள் மேலும் புத்தி இனத்தை சுமத்துகிறாரே தூதர்களுடைய புத்தினம் என்ன மூணு காரியம் சொல்லலாம் தூதர்களுடைய புத்தினங்கிறது ஆசை பேராசை மனத்துக்கே ஏறுவேன் பெருமை ஏசாயா பதினாலு சொல்லி இருக்கிறது வானத்துக்கு ஏறுவேன் வடதிசையில் உள்ள சீன் பருவதில் வீற்றிருப்பேன் ஒப்பாவே என்று சொன்னாயே ஏசாயா பதினாலு பதிமூணு பதினாலு நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே பெருமாச உனக்கு ஒரு சிங்காசனத்தை கத்தர் கொடுத்திருக்காரு வேலைக்காரன வச்சிருக்காருன்னா நீ அந்த ஸ்தானத்துல சந்தோஷப்படணும் நீ அடிமையாய் அழைக்கப்பட்டால் அதுல அடிமையாயிரு சுதீனனாய் அழைக்கப்பட்டால் சுயாதீனாயிரு கத்தர் உன்ன வந்து ஒரு இடத்துல எந்தெந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நீங்க நின்னா போதும் விட்டு நீங்க வடதத்தில் விட்டுருப்பூதன் சிஷ்ட இருக்கு ஒப்பாவை பெருமையை கவனமா பேசணும் பேசணும் பொருள் விழுந்தால் சதரி சதுர கூட சேர்த்துக்கலாம் வார்த்தை என்ன செய்ய முடியாது திருப்பி பொறுக்கி எடுக்க முடியாது இரண்டாவதாக தூதருடைய புத்தினம் எஸ் ஏ பார்க்கும் பொழுது கத்திர வச்சிருந்த டாப் ஸ்டாண்டர்ட விட்டது காரணம் என்ன பதினாலு இருபத்தி எட்டு பதினாலு பதினஞ்சு நீ காப்பாற்றுகிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவிலை உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் தோதர்களுடைய விழுகைக்கு காரணம் புத்தியின வந்து அநியாயம் அவனை வச்சிருந்தது என்ன அருமையான அபிஷேகம் காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு கொடுமை அதிகரித்து அவன் பாவம் செய்தான் பதினேழாம் அவசரம் சொல்றது உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் விசுவாசத்தில் வந்துட்ட பிறகு நமக்கு உலக பிரகாரமான அழகு மினுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது விசுவாசத்தில் வந்துட்ட பிறகு இந்த மார்க்கத்தில் வந்து அபிஷேகம் எல்லாம் கிடைச்ச பிறகு இந்த உலக பிரகாரமான அழகு இதுக்கு இடம் கொடுக்க கூடாது அதே மாதிரி மினுக்கக்கூடாது நீ போறன தெரியவே கூடாது கொலுசு போட்டு போனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட வெளியே வந்து எட்டி பார்ப்பான் யாரு போறேன்னு சத்தம் தான் கேட்குதுல அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மினுக்கு வந்தாலே ஞானம் கெட்டுப்போம் படிப்பு கெட்டுப்போம் கத்திரக்கு பயப்படுகிற பயம் கெட்டுப்போம் மினுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கனாலே அவங்களுடைய பாருங்க அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு எப்பவும் அப்படித்தான் போகும் மினுக்கினால் உன் ஞானத்தை இதுதான் தூதர்களுடைய புத்தி நாம் அடுத்து யூதாவில் பார்க்கும்போது ஆதி மேன்மையை ஆறு தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதது தூதர்களுடைய தோல்வி அவங்களுக்கு நல்லா ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் கத்திர வச்சிருந்தாரு பரிசுத்தலத்தில் உலாவ வச்சிருந்தாரு அக்கனிமயமான கற்களின் நடுவே உலாவை வைத்தாரு அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு பத்மராகம் புஷ்பராகம் எல்லாமே அவன் மேலே இருந்துச்சு அவனை வந்து விளையேற பெற்ற ஒரு தன்மையில் வச்சிருந்தாரு இப்போ அதை அவங்க என்ன செய்யலை காத்து கொள்ளலை கத்திர உனக்கு கொடுத்த அந்த ஆதியிலே கொடுத்ததான அந்த அன்பு அந்த தெய்வீகம் அபிஷேகம் அந்த சபைக்குள்ள வந்த உடனே அபிஷேகம் கிடைச்ச உடனே உனக்கு கிடைத்த அந்த மேன்மேனு என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணும் அந்த ஆதி ஸ்டாண்டர்ட முதல் அனுபவத்தை விட்டுட்டீங்கனாலே என்னது அது ஒரு பெரிய புத்தினும் இப்ப அப்படி இப்ப எப்படி தெரியுமா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு விசுவாசி நாப்பத்தஞ்சு வருஷம் விசுவாசி கத்திரக்கு ஸ்தோத்திரம் என் ஆதி நிலவரத்துக்கு வர்றதுக்காக எனக்கு ஜெவம் பண்ணுங்கன்னு சொன்னா பரவாயில்ல நீ வந்து ரெண்டு வருஷம் தான் ஆச்சா அதுக்குள்ளேயே ஆதி நிலவரத்துக்கு நான் வர முடியாது ஜெவம் பண்ண அதுக்குள்ளயே விட்டுட்டியா நீ பந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ஆதி மென்மையை விட்டுட்டவன் சொல்றாங்கல்ல ஆதி நல்ல வரத்துக்கு போயிட்டான் பிரகாசமாக்கப்பட்டிருந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அதை விட்டாலே நீ உன்னுடைய புத்தி இனம் அர்த்தம் தேவன் உனக்கு கொடுத்த கிருபை அபிஷேகத்தை நீ விட்டுட்டினாலே அது ஒரு புத்தி இன்னும் யோபு நாப்பத்தி இரண்டு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அந்த யோபுக்கு எத்தனைபுக்கு எத்தனை பிரச்சனை சத்தமா சொல்லுங்க பயப்படாதீங்க சொல்லுங்க எத்தனை பேரு மூணு பேரு எத்தனை பேரு இப்ப மூணு பேரு ஆதரைஸ்டு இன்னொன்னு கொசு வந்துச்சு ஒரு வால் மாதிரி அவனா யாரு எலிகு இவங்க மூணு பேரும் பேச பேசன் ஆகி புத்தி இல்லாம பேசி விட்டா வந்து பேசி யோபு பேசி பேசி பேசி நாலு பேர் பேசணும் நீங்க டென்ஷன் ஆகி கடைசியில சொன்னா நீங்களாம் புத்தியா நல்ல வயசானவங்க நம்ம தெளிவா இருப்பீங்கன்னு பார்த்தா ஒருத்தருக்குமே என்ன இல்லை புத்தி இல்லைன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இப்ப கத்தர் சொன்னாரு அவனுடைய நண்பர்களை பார்த்து சொன்னாரு நீங்க என்ன செய்யல என் ராசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து என்ன செய்யல நிதானமாய் பேசவில்லை பேசுறதுதான் ரொம்ப கவனம் எதாவது பேசினாலும் நிதானமா பேசுங்க அவசரப்பட்டு சும்மா தட்டா புட்டான்னு பேசிடுவாங்க அப்படிலாம் பேசவே கூடாது வார்த்தை வந்து கண்ட்ரோல்ல நிக்கணும் ஒருவேளை உள்ளக்குள்ளே வரலாம் வேகம் எல்லாம் அதை என்ன செய்யணும் அடக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் பேசுறதுக்கு நமக்கு தெரியாதா கெட்ட வார்த்தை நமக்கு தெரியாதா ஏ அப்பா எவ்வளோ கெட்ட வார்த்தை நமக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா நான் வந்து மோசமாக பேசுவேங்க ஒரு காலத்தில் ஸ்கூல்லலாம் ரொம்ப மோசமாக பேசுவேன் இந்த பசங்க என்ன செய்வானுங்க எல்லா பசங்களும் நானும் செய்வேன் அவனும் செய்வான் அப்படியே போயிட்டு இருக்கும் போது டபால் வந்து ஒரு தட்டு தட்டுவானுங்க செருப்பை தட்டிட்டு போயிடுவாங்க காலில் இருந்து செருப்பை உருவிட்டு அப்படியே ஃபுட்மால் மாதிரி கொண்டு போய்கிட்டே இருப்பான் இது நானும் செய்வேன் அவனும் செய்வான் ஒரு மாதிரி உள்ளவனாம் அடிச்சுக்கிடுவானுங்க ஒரு மாதிரி உள்ளவனா என்ன செய்வான் கெட்ட வாரத்தை பேசுவான் இதனாலாம் அப்படியே தட்டி கொண்டு போயிட்டானுங்கன்னா மேக்ஸிமம் நம்ம திருப்பி தேர்தலுக்கு ட்ரை பண்ணுவோம் அதுக்குள்ளே அவன் எங்கே போயிடுவான் எவ்வளோ தூரம் செருப்பை கொண்டு போயிடுவான் சரி நான் இப்போ ஏச போறேன் கொடுத்துருவியா இல்லையா நான் போதும் இவன் அது சிங்கமாக பேசுவான்னு சொல்லி எங்க வந்துருவான் செருப்பு என் காலுக்கு வரும் ஒரு நாள் ரோட்டில் சண்டை வந்துருச்சு நான் ஒருத்தனை பிடிச்சி ஏசிப்பிட்டேன் அவன் நேரம் எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டான் உங்க பையன் இவ்வளவு மோசமா பேசுறான் எங்க அம்மாவுக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறது இது வரைக்கும் தெரியாது செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு தெரியவே இல்லையே அவங்க அவன்கிட்ட சட்டம் யாரை பார்த்து சொன்னேன் ஏன் பிள்ளைவன் எனக்கு தெரிய நான்தான் என்னது பேசினது நான்தான் அந்த ஆவி நிஞ்சிருச்சு போயிடுச்சு ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகும் போல அபிஷேகம் பெற்ற போல சபைக்குள்ள வந்துட்ட பிறகும் போல ஓலீட்டுக்கு வந்துட்ட பிறகும் போல எப்படி இவங்களை என்ன பண்றது அந்த புத்தி இனம் கண்டிவாகுது தொடருது யோபு பத்தி கத்த சொல்றாரு என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்க என்ன செய்யல நிதானமா பேசல மனைவி கிட்ட எப்படி பேசணும் புருஷன் எப்படி பேசணும் மாமியார் மாமனார்ட எப்படி பேசணும் அண்ணன் தம்பிகள்கிட்ட எப்படி பேசணும் ஊழியக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும் நடத்திப்புக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியணும் அதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே அழகா சொல்லிக் கொடுக்கணும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மரியாதையை கத்துக் கொடுக்கறதுல இல்ல எல்லாம் நீ வா போ மாடு மேய்க்கிற மாதிரி கழுதியா மாடா வந்துருச்சா போயிருச்சா நம்ம இப்படி வந்து இந்த மரியாதை குறைவாவே சின்ன பிள்ளைகள்ல அந்த பிள்ளைங்க புதுசா பேச தொடங்கும் போது அது எப்படி பேசினாலும் நமக்கு எப்படி இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஆனா அதே பிள்ளை வளர்ந்துட்ட பிறகு பேசுனா என்ன இருக்கும் நமக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வரும் நம்மள மரியாதை இல்லாம பேசும்போது மத்தவங்களை நீங்க சின்ன வயசுலேயே மரியாதையை கத்துக் கொடுக்கணும் நீங்க வாங்க மதுரை வந்து தமிழ் பிறப்பிடம் சொல்லுவாங்க சங்க தமிழ் அப்படித்தானே மரியாதை ரொம்ப தெளிவா இருக்கும் யாருக்கு உன்னை விட வயசு கூடவங்களை மரியாதை கொடுத்து பேசணும் பேச்சில் நிதானமா பேசணும் கோபம் இருக்கலாம் வேகம் இருக்கலாம் கடிஞ்சு கொள்ளலாம் கோபம் கொண்டாலும் மெகாவல் வந்து மோசியனுடைய அடக்கார வந்து நிக்கிறான் விழுந்து போன தூதர்கள் வந்து நிற்கிறாங்க பயங்கர சண்டை அடிச்சுக்கிற மாதிரி வந்துச்சு அப்போ மெகாவில் டென்ஷன் ஆகிறான் அப்படி பிரேக் பண்றான்சிங்க இல்ல தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கொள்வாராக என்று சொன்னார் கோபத்திலையும் அடிச்சுக்கிறாங்க விழுந்து போன ஆவிகளுக்கும் நின்றுட்டு இருக்கிற தூதர்களுக்கும் ஜண்டை அப்ப சொல்றான் கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க தூஷணமாய் குற்றப்படுத்தா வேண வாயை யூஸ் பண்ணல அப்ப நாம அப்படி பேசலாமா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரெண்டு வார்த்தையும் கேட்டா நமக்கு ஜெயிச்சிட்ட மாதிரி தப்பு சிலர்லாம் தாய் தகப்பான ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுறாங்க சில பேரண்ட்ஸே தான் பிள்ளைகளை தாறுமாறா பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க உலகத்து மனுஷன் பேசுவான் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஒன்பது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் தூஷணம் கோபமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது கசப்பு கோபமா கோபம் மூர்க்கமாறும் யாரா மாறிடும் கெட்டவார்த்தையாடும் அது ஒரு பரிணாம வளர்ச்சி அது வாட்டுக்கு அப்படி டென்ஷன் ஆக ஆக ஆக அதுக்கு பிறகு நீ வாண்டிருவாங்க ஓடா வாடாண்டுருவாங்க திருப்பி மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிடுவாங்க இதெல்லாம் பேசிட்டா பைபிள் சொல்லுகிறது இது எல்லாமே என்னது புத்தீனமானது பேசினீர்களா இல்லை விட்டா மன்னிப்பு கிடைக்காது பைபிள் அப்படிதான் சொல்லுகிறேன் அடுத்ததாக அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் புத்தி இனம் என்ன யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு போகாம வீட்டில் ஏறி சுத்தி பார்த்து மோசமான காட்சிகளை பார்த்து பாவம் செய்து அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒருத்தனை கொலை செய்து இப்போ வந்து சொல்றாரு ஆண்டவரே என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்ன உனக்கு முன்னாலே தெரியாதோ நமக்கு நமக்கு எல்லாம் தவறு செய்யக்கூடாதுன்னு தெரியாதோ எல்லாம் தெரியும் தாவிதின் சங்கீதங்கள் சொல்றான் நான் புத்தினமாய் செய்ததெல்லாம் உமக்கு முன்னாடி தெரியும் முதலாவது யுத்த நேரத்தில் யுத்தத்தில் நிற்கணும் அது எதை காண்பிக்கிறது ஜப நேரத்தில் உபவாச நேரத்தில் கூட்ட நேரங்களில் நீங்க மேக்சிமம் ஹண்ட்ரட் நைன்டி நைன் பாயிண்ட் நீங்க அங்கே எங்கே எங்கே தான் இருக்கணும் அந்த டயத்தை நீங்கள் வேலையில் இருக்கீங்க அது வேறு விஷயம் நீ வீட்டில் இருந்தீன்னா இல்லை ஃப்ரீயாக இருந்தால் சபையில் ஒரு உபவாசமோ ஒரு கூட்டமோ ஒரு ஜபமோ ஒரு ஊழியமோ ஒரு வேலையோ அப்படின்னு இருந்தால் நீ எங்கே தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் நீ எங்கே நின்னாலும் அது ஒப்பருகை தான் ஜப நேரத்தில் ஜபத்தில் இல்லைன்னா நீ உருவீக்கு போயிட்டேன்னு அர்த்தம் உனிய பிசாசு எங்கேயாவது கவுத்துறதுக்கு என்ன செய்வான் அழகாக பிசாசு கொண்டு வருவான் போராடுவான் இப்போ என்ன நடந்துச்சு பாவம் பாவம் முடிஞ்சிருச்சு இப்போ பாவத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒருத்தனை தூக்கி கொலை கொலை பண்ணணும் திருப்பி உட்காந்து அறிக்கைடணும் அழனும் பிள்ளை சேத்து போவோம் திருப்பி உட்காந்து ஒன்று கத்தி எதுக்கு ஜத்துக்குபத்துக்கு தப்பதான் பிசாசு என்ன செய்து பண்றதுக்கு உரிமை கிடைச்சிருக்கு அடுத்ததாக நீதிமொழிகள் பதினான்கு பதினெட்டு பேதையர் புத்தினத்தை சுதந்திரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் நீதிமொழிகள் பதினான்கு பதினெட்டுல என்ன சொல்லிருக்கு பேதையா இருந்தாலே நீ யாரு புத்தினமா நடப்ப முட்டாள் நீதிமொழிகள் ஏழு ஏழு பாருங்க பேயர்கள வாலிபர்களுக்குள்ளே ஒருத்தந்து ய ல இருக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போய் கடைசியில விழுந்து போனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே அப்படித்தானே இருக்கு பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு ஞானியான வாலிபன் அல்ல யாரவன் ஒரு புத்தீனமான மனுஷனை கண்டேன் பேதையர்கள் எை சுதந்திரிக்கிறார்கள் புத்தினத்தை சுதந்திரிக்கிறார்கள் இவன் பாருங்க மாலை மயங்கும் வேலையில அஸ்தமான நேரத்தில் இரவில இரண்டு அந்தகாரத்தில் அப்படியே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த சந்து இந்த சந்து அந்த தெரு அந்த இடம் இங்க இடம் போய் கடைசியில் விழுந்து ஜீவியத்துக்கு எடுத்துட்டு வந்தான் இப்ப என்ன நடந்துச்சு அவனுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டது இருபத்தி ஏழாவசனம் அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் அவ்வளவுதான் முடிவு பேதையினுடைய முடிவு புத்திய முடிவு மரண வழி பாதாள வழி தேவையில்லாம போகாதீங்க தேவையில்லாம எந்த விசுவாசி வீட்டுக்கும் போகாதீங்க சொந்தக்காரன் வீட்டுக்கும் போகாதீங்க நண்பர் வீட்டுக்கும் போகாதீங்க பைத்தமுக்கும் போகாதீங்க நான் இப்படித்தான் எல்லா இடத்துலையும் பிரசங்க பண்றேன் தேவையில்லாம நீ எங்க போகாத கம்பெனிக்கு போகாத டைம் பாஸுக்காக நண்பர்கள் வீட்டுக்கு போகாதீங்க சும்மா இருக்கிறோன்னு சொல்லிட்டு விசுவாச வீட்டுக்கு என்ன செய்யாதீங்க போகாதீங்க சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசுவாச வீட்டுக்கு போகாதீங்க விசுவாச வீட்டுக்கு போகிறீன்னா ஏதாவது வேலை செய்கிற மூடில் போகணும் இல்லை ஜவம் பண்ணுற மூடில் போகணும் அங்கே போய் சும்மா உட்காந்து அந்த அக்காவை பார்க்க போனேன் அந்த பிரதரை பார்க்க போனேன் அதை பேச போனேன் இதை பேச போனேன் இதெல்லாமே வேண்டாத கேசுங்க பைத்தம் வர்றது தப்புன்னு சொல்லலை பைத்தம் வந்தியா இப்படி ஊடிவா எங்க ஜவம் பண்ணிட்டு அப்படி கூடி ஓடி போயிடும் வீடு சகல ஜனங்களுக்கும் பாத்திரம் கழுவும் இடமா இருக்கும் அப்படியா இருக்கே துணி வைக்கும் இடமா இருக்கும் அப்படியா இருக்கே என் வீடு யாருகே ஜபா வீடு நீ செவா கிழமை நான் உபவாசம் சொன்ன நேர போய் அதுக்கு ஜபா ரெண்டு ஒன்னு அதுல உட்காந்து ஜவும எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நீ ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நீ அங்கே போய் அதை இது எதாவது ஊழியங்க சொல்கிறாங்க ஹெல்ப் பண்ணணுன்னாங்கன்னா ஹெல்ப் பண்ணு அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த குறிக்கப்பட்ட அக்காவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க குறிக்கப்பட்ட பிரதருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே தான் நீ மாம்சீகத்தை ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறன்னு அர்த்தம் ஒன் வேலை ட்ரா போகிற நீ ட்ராக்கு மாதிரி வண்டி ஓடுது ஆப்போசிட் வேலை ஓடுது அது என்ன நடக்கும் ஆப்போசிட்டில் போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அடி விடும் டமா இல்லை அந்த அக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுனா உன்னை கொண்டுடுவாங்க நான் சொல்றது நடைமுறை சாத்தியங்களை சொல்கிறேன் அப்படிதான் பாதி வேறு ஊழியத்துக்கு வர வேண்டிய பையங்க பிள்ளைங்கள்லாம் வராமல் போனதுக்கு காரணமே இதுதான் ஒரே ட்ராக்கில் போறது படக்குன்னு கத்தர் யாரையாவது ஒரு ஆளை பிடுங்கி விட்டுருவாரு அதுக்கு இது ஊழியமே வராது தரிசனமே இல்லை கேட்டா அவர் அதுக்கு அடுத்தவர் வந்து என்கரேஜ் பண்ணவில்லை இவங்க என்கரேஜ் நீ ஊழியத்துக்கு வர பரவங்கள்லாம் அவனை என்கரேஜ் பண்ணணும் ஆண்டவர்கள்லாம் அவனை என்கரேஜ் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை நீ பேதையன் ஆகிய வாலிபனாக இருந்து சந்துக்கள் தோறும் இருண்ட வீடு அங்கே போகிறது ஒரு தனியாக இருக்கிற விசுவாசி வீடு அங்கே பையன் வீட்டுக்கு போனேன் அந்த அக்கா வீட்டுக்கு போனேன் இந்த அக்கா வீட்டுக்கு போனேன் அங்கே நைட்டு தங்குனேன் நைட்டு ஜெவம் பண்ணேன் ம் வேலையே ஆகாது வாலிப பையன் இருக்கிற வீட்டில் வாலிப பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு வரக்கூடாது வாலிய பொண்ணு இருக்கிற வீட்டில் வாலிப பையன் போய் படிக்க போகக்கூடாது அப்படி தானே சும்மா போயிட்டு ஆண்டி அங்கு அண்ணன் சித்திப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த கதையே சொல்லக்கூடாது சில பேரண்ட்ஸுக்கு வந்து ஒன்றும் மடையில் ஒன்றுமே கிடையாது எவன் வந்தாலும் வீட்டில் உட்கார வச்சுப்பாங்க சோறு போட்டுக்குவாங்க பெட்ரூமில் உட்கார வச்சுக்குவாங்க கேட்டா என்ன பாவமரியாதை இவர்கள் பாவமரியாத புத்தி இல்லாமல் செயறனி வந்தவனெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு காப்பி கொடுத்துட்டு சோறு கொடுத்துட்டு விசுவாசியவே இருக்கட்டும் உங்க வீட்டில் வாலிய பையன் இருக்கு ஒரு பையன் வந்து வந்தான்னா அவனை ரோட்டில் நின்று பேச வை அப்படியும் துரத்தி விடு இல்லை அந்த விசுவாசியுடைய பையன் அதனால தான் வீட்டில் உட்காந்து காப்பி கொடுத்தேன் அதெல்லாம் தேவையில்லை எதுக்கு வந்தான் டைட்டு ஏதோ கொடுத்து வந்தானா கொடுத்துட்டானா போ சொல்லு அவனை நிப்பாட்டி அனுப்புனேனா அடுத்துட்டு போற மாட்டான் அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தின்னா அடுத்துட்டு போடுவான் விசுவாசிய ஊழியர்காரன எல்லாத்தையும் ஒரே பட்டயத்தில் நிப்பாட்டணும் அவசியம் இல்லாம உன்னுடைய பரிசுத்தத்துக்கும் உன்னுடைய தெய்வீகத்துக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு இடம் வருதுன்னா நீ என்ன செய்யணும் உன காப்பாத்திக்கணும் உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் அவசியம் இல்லாம உட்காந்துக்கிட்டு அந்த வேலை இந்த வேலை செய்யறது வேண்டாம் எதையுமே மிஞ்சி போகாத கரெக்டா அந்த பிரமாணத்திலேயே போ அப்ப நீ இல்லைன்னு சொன்ன மாட்டிக்குவேன் இல்ல ஊழியர்காரங்க நினைச்சேன் இப்ப பாருங்க பேதைகள் கொத்தி இன்னத்தை சுதந்திர அடுத்து நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஒன்பது கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் என்ன சொன்னது சொன்னோம் நீடியோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் முர்கோபின் ஒரு கோபம் கோபத்திலே ரெண்டாவது ரொம்ப முனைப்பா இருக்கும் மூக்கில் கோபம் பேர் என்னது ஒரு காரியத்தை பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே அடிச்சு முழுசு கூட என்ன செய்ய மாட்டான் விசாரிக்க மாட்டான் அப்படி செய்யக்கூடாது முதல்ல கேளு விசாரி தெரிஞ்சுக்க என்ன உண்மைன்னு நினைச்சுக்க தெரிஞ்சுக்க தெரியாமையே படக் படக்குன்னு இந்த தாவித அப்படிதான் தாவிதிட்ட வந்து தீர்க்கதரிசி வந்து சொன்னான் ஒரு பெரிய பணக்காரர்னா அவனுக்கு ரொம்ப ஆடுகள் இருந்துச்சு ஒரு வழிபோக்கன் இருந்தான் அவனுக்கு ஒத்தக்கி ஒரே ஆடு இருந்துச்சு இந்த பெரிய பணக்கார பார்க்கறதுக்கு யாரோ வந்தாங்களா இவன் தாண்ட ஆடை வெட்டி கொடுக்காம இந்த வழிபோக்கனுடைய ஒரே ஒரு ஆடு பிள்ள மாதிரி வளர்த்த இந்த ஆடை எடுத்து நெஞ்சுக்கு சமைச்சு கொடுத்துட்டான உடனே யார் அவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் யார் சொன்னது பாதி போயிட்டு இருக்கும் போதே ஜட்மெண்ட் வந்துருச்சு அவன் சொன்ன வேற யாரும் இல்ல நீ தான் அடுத்த மனைவி எடுத்து கொண்டு இப்படி அநியாயம் புருஷனை நீயே அந்த மனுஷன் அப்படியே தலையை குடிஞ்சு உட்கார்ந்து தப்பு கேட்க நீ யாரு முதல்ல கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க தோல்வி இன்னும் சொன்ன அது ஒரு சாபம் தெரியுமா வசனம் ஆதி ஆகும் நாற்பத்தொன்பதுல ஒக்கரமான கோபம் சபிக்கப்பட கடவுள் நாப்பத்தொன்பது அஞ்சாறா ஒன்பது அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை நிர்மூலமா அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது உக்கரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுளை சாபத்துக்குள்ள கொண்டு போயிடும் அது ஒரு சாபத்தின் ஆவி எத்தனை பேர் கோபத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா பின்னால் உட்கார்ந்து ஒரு சகோதரன் அவன் தங்கச்சியை பத்தி யாரோ தப்பா சொல்லிக் கொடுத்த கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கா அவன் புருஷன் வந்து முதல்ல தப்பா சொல்லிட்டான் அந்த மனைவியோட அண்ணன் டோய் அவன் தங்கச்சியை பத்தி நான் ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன் கொதிச்சு போச்சு தங்கச்சி சரியில்லையா கல்யாணம் கட்டி கொடுத்தவனே சொல்லிட்டானே சொல்லக்காரன் அப்படித்தான் கேள்விப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்லித்தான் அதையும் தாண்டி வந்துட்டான் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து பெத்த தாயிட்ட பேசினான் தங்கச்சியை பத்தி ஏதோ சொல்றாங்களே அது எப்படி நீ என்ன நினைக்கிற அது உண்மையா உனக்கு கேள்விப்பட்டியா நம்ம வீட்டுல பிறந்த இப்படி பண்ணிட்டால அப்படின்னு நானும் கேள்விப்பட்ட தம்பி இவ இப்படித்தான் போல் இருக்கு அப்படின்னு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல இவன் உடனே அறுவலை தூக்கிட்டு சரண் தங்கச்சி வீட்டுக்கு போனான் தங்கச்சியை காணும் நேர வயலுக்கு போனான் இவன் வர்ற வேகத்தை பார்த்த உடனே அண்ணனாச்ச அவளுக்கு புரிஞ்சிருச்சு குழந்தைய கை கை குழந்தையோட கையில் வேலையை வயலில் உட்காந்துருந்தவா ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொன்னா இவன் போய் ஒரே வெட்டு வெட்டி தலையை மட்டும் தூக்கிட்டு ஊருக்குள்ள வந்துட்டான் எப்படி இருக்கும் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் சிறீவங்குண்டம் பக்கத்தில் சாத்தாங்குளம் பக்கத்தில் வெட்டி தூக்கிட்டு வந்துட்டான் ரோட்டில் அவ்வளோ ஓடியே போயிட்டான் மச்சம் கல்யாணம் கட்டினம் ஒரே ஓட்டம் ஓடி சுட்டு பிடிக்கிறது பிரச்சினை கிளப்பிட்டான் அவனையும் ஓடி இருக்கும் நம்மளுங்களுக்கு கோபம் வெட்ட மாட்டாங்க இருக்கிறத தூக்கி போட்டு உடச்சுடுவான் டேப்ரிக்காட உடச்சிருவான் கப்ப உடைச்சிருவான் பிளேட்டை உடச்சிருவான் உடச்சிருவான் கோபம் அவ்வளவு உச்சகட்ட கோபம் வந்துருச்சா கண்ட்ரோல் அபிஷேகம் கண்ட்ரோல் பண்றது உன்னுடைய வேகத்தை நிறுத்துவதே கண்ட்ரோல் பண்ணணும் வேற வழியே கிடையாது ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்போபியோ புத்தீனா இருக்கிறான் நமக்கு எவ்வளவு கோபம் வருது அடிப்படுவாங்க அம்மாவை அடிச்சு மனைவி அடிச்சு பகுத்தூர் காரணம் எவனையாவது ஒருத்தன அடிச்சுறது இல்லைன்னா எதையாவது உடச்சிடறது இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க தங்களை காயப்படுத்திக்குவாங்க தங்களை உடனே போய் தானே தூக்கு போட்டு தொங்கிருவான் இப்படி ஒரு சில கேஸ் இருக்கு கோபம் தயவு செய்து இந்த கோபத்தை பலிபடத்தில் வந்துட்டான் அதே பைபிள் சொல்லுகிறது என்னாகுமா பனிரெண்டுல வாசிங்க என் தாசனாகிய மோசையை போல பூமியில சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை பனிரெண்டு மூணு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரும் மிகுந்த சாந்தான் எவ்வளவு காது கேக்குதா செவிடா அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயம் நமக்கு அப்படி கிருப இருக்கா பெருந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் புத்தி இல்லாத மனுஷன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் மேல் கட்டுவது நாம வந்து மனுஷன் உலகத்தின் மேல நம்முடைய அஸ்திவாரத்தை போடக்கூடாது நம்முடைய அஸ்திவாரம் எதுல போடணும் கண்மலையாகிய கிறிஸ்துவில் போடுங்கள் எந்த ஊழியர்களை சார்ந்து இருக்காதி விசுவாசியும் சார்ந்து நிற்காதீங்க எந்த மனுஷனையும் சார்ந்து நிக்காதீங்க அப்படி சார்ந்து நிற்கும் போது அதெல்லாம் ஒரு மழை பெஞ்சா காத்தடிச்சா வெள்ளம் வந்தா நிச்சயம் போய்டும் அப்ப நீங்க மாட்டிக்குவீங்க கிறிஸ்து ஒருவர் அவர் மேலதான் உன்னுடைய அஸ்திபாரத்தை நிச்சயணும் ஸ்ட்ராங்கா போடப்பட்ட அஸ்திபாரமாகிய அவர் மேலே நிப்பாட்டு மனுஷனை நம்பாத பணத்தை நம்பாத வீட்டை நம்பாத ஊக்காரன்பாத விசுவாசிய நம்பாது யாரையுமே சில விசுவாசிகள்ட்ட பணம் கொடுக்கறது வாங்குறது மாட்டிக்கிறாங்க உங்களுடைய அஸ்திபாரத்தை யார் மேல போடுங்கள் தெய்வத்தின் மேல் எல்லாரும் கண்களையும் மூடலாம் ரொம்ப இருக்கு ஓவர் டோஸும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங் என்னுடைய தீமை நீங்க புரிஞ்சவங்க போதும் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு ஒன்பது பாயிண்ட் சொல்லிருக்கணும் சரி பரவாயில்ல போதும் எல்லாரும் கண்களை மூடிக்கமூகத்தில் கத்தாவே என்னுடைய புத்தி எண்ணத்தை எனக்கு மன்னியும் தேவன் மன்னித்ததை நான் எத்தனையோ விஷயம் பேசியிருக்கிறேன் யாருடைய குற்றங்கள் எல்லாமே நான் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறேன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவளை பற்றி தெரியுமா அவங்க அந்த அப்போ இப்படி செஞ்சாங்க இவங்க இப்போ இப்படி செஞ்சாங்க ஐயோ தயவு செய்து அப்படி நானும் பேசியிருக்கிறேன் நீங்களும் பேசியிருப்பீங்க எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம் அலூயா கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டீங்க அதனால் முழங்கால் போடலாம் அப்போ ஓட்டம் கிளியர் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னு சொன்ன கையை இழுத்துக்கிட்டு போகும் கால் இழுத்துக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னுடைய புத்தினத்தை என்மேல் சுமத்தாதரும் ஆர்வம் கேட்கிறான் ஆண்டவரே என் புத்தீனத்தை என் மேல் சுமத்தாதிரும் கத்த சொல்லுகிறார் உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாய் உங்களை நடத்தாதிருப்பேன் நிதானமாய் பேசவில்லை மிரியாம் புத்தினமாய் பேசினாள் சவுல் காத்திருக்கவில்லை தாவிது ஜனத்தை எண்ணினான் தூதர்கள் ஆதிமென்மையை காத்துக்கொள்ளவில்லை ஓபுவின் நண்பர்கள் நிதானமாய் பேசவில்லை தாவிதின் மற்றொரு புத்தி இனம் யுத்த நேரங்களில் ஜப நேரங்களில் தேவசமூகத்துக்கு போகாதது பேதையர் இஷ்டத்துக்கு சுத்தி விழுந்து போனது முற்கோபம் அஸ்திபாரம் வாழ்க்கை கத்திரேலாவ் புத்தி இனமான கிரியைகளை தெய்வம் அடையாளமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுத்ததுக்கு அடையாளமாக ஒரு ஜெயத்தை கொடுத்து கத்தனம் அனுப்ப முடியா ஒப்பு கொடுப்போம் அஞ்சு நிமிஷம்னாலும் அதை நீங்க பிரயோஜனப்படுத்தும் ஒரு உன நாமத்தில் வருகிறோ எங்களுடைய புத்தி ஒன்று கூட தேவ சமூகத்தில் வெளிப்படுத்திட்டே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்குறேங்க தாவு எங்களுடைய புத்தினத்துக்கு தக்கதாய் நாங்கள் நடத்தப்படக்கூடாது எங்களுடைய புத்தினத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும் எங்களுடைய புத்தி தெய்வம் மன்னியும் நாங்கள் நிதானமாய் பேசாத இடங்கள் கத்தாவே உமக்காய் காத்திருக்காத இடங்களை மன்னியும் முற்கோவம் அடைந்த இடங்களை மன்னியும் அஸ்திவாரம் இல்லாமல் உம்மிடத்தில் அஸ்திவாரம் போடாமல் கத்தாவே மணலின் மேல் மனுஷன் மேல் உலகத்தின் மேல் கத்தாவே பாவத்தின் மேல் வாரத்தின் மேல் ஓ நாங்கள் அஸ்திவாரம் போட்ட இடங்களை மன்னிக்கணுமே கத்தாவே ரிபா காரா கானியா தேவன் மன்னித்ததை நாங்கள் பேச எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையே நீரும் முடி இரத்தத்தினால் ஒருவனை கழுவும் பொழுது நாங்கள் அதை பேசே உங்களுக்கு என்ன தகுதி கட்டவே தெய்வங்களுக்கு வணங்கி கூடிய ஜெபிகரோ ஓ கலாலூயா சுதபலகதலானியังரவலாம் ஷவானி ஆராதா தா தா தா தா கிரப கிரப கிரபலை மவுதீதான அங்கரா ஷவானி ஆரபலவாகதன ஆரபலவாலவா முற்கும் வார்த்தைகள் வார்த்தைகளை மன்னியும் அவங்க காய்காத்திருக்காத இடங்களை மன்னியும் மாம்சத்துல விடுகலாம் மாம்சத்துல உள்ள தோல்விகளெல்லாம் மன்னிக்கணும் ஆம கத்திரை சமூகத்தில் வந்த பின்பு நம்முடைய புத்தினங்களை நாம் உணர்வோமானால் அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பகுதியில் நாம் எதெல்லாம் சுத்தி இருக்கவில்லையோ அதை சுத்தித்துக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை இப்பொழுதும் என்னுடைய வாழ்வில் வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அநேக புத்தி இனங்கள் நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன் அவைகளை நான் அறிக்கை செய்து விட்டுவிட விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்பினால் எழும்பி அறிக்கையிடலாம் தாவீதின் புத்தி இனங்களா தூதர்களுடைய புத்தி இனங்களா சவுளுடைய புத்தி இனமா நண்பர்களுடைய புத்தி இனமா முற்கோபியினுடைய தன்மையா அஸ்திவாரம் மன்னித்த காரியங்களை பேசின மிரியாமின் குற்றமா ஆரோனுடைய புத்தினமா கதாவே எனக்கு மன்னியும் பேதையன புத்தனா வாழ்ந்து விட்டேனா ஆம சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆம நாம பரிசேனுடைய சத்தமும் தேவனுக்கு கேட்டது ஆயக்காரனுடைய சத்தமும் இயேசுக்கு கேட்டது அறிக்கைக்கு பின்பு குற்றவாளி ஆய் போனான் ஆயக்காரன் அறிக்கைக்கு பின்பு நீதிமானாய் போனான் அறிக்கை உன்னை நீதிமானாய் மாற்றட்டும் al eh ya ya ya ya ya sadani baniya santa dabare re re chadai divik samam dana narara al eh jesus jesus jesus jesus jesus jesus jesus, jesus, jesus. oravakarama oh, ragadara balabala vikhattra mani angara ushala vara जीसस जीसस जीसस जीसस जीसस ओ रता रता रता अनरे ही वाला बाल हिकारा वाला दे अनरे எங்களுடைய புத்தினங்கள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே என்ன நேசனலில நாங்கள் புத்தினமான நடந்து கொண்டோம் என்று எல்லாரியவே மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஆண்டவரே ഓരമ കതെ ദാനി അംഗര ശങ്കര ബലദിരാകർ ദിരാദിバリバリ കത്രജി വാങ്ങരെ ഐലെ വെഖര ബലദിരി യാരെ ബാര വാര വാരバリ വാര വാരバリ വാരバリ വാരバリ വാര വാര വാര വാര ദാ ദാ ദാ ദാ ദാ തിരാവക തിനാവക തിനാവക തിനാവക തിനാദി നര ഹലര ஒரு வல்லமைக்காய் காத்திருப்போம் விடுதலையின் சக்திக்காய் காத்திருப்போம் தேவையத்தின் வல்லமைக்காய் காத்திருப்போம் விடுதலையின் வல்லமை ஜெயத்தின் வல்லமை ஓ ரப்து ஆமா ஒரு நிமிஷம் இடம் கொடுத்தான் புத்தீனமாக நடந்தேன் ஏவப்பட்டு செய்யவே இல்லை அந்த ஏவுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லை பிறகு அது இன்றைக்கு நாம் அறிக்கை இனிமேல் இந்த புத்தீனா வாழ்க்கையில் வரக்கூடாது அதுதான் தேவனுடைய கிருமையின் ஆளுகை புத்திற்கு மறுபடி இடங்குடுக்கூடாது ஒரு புத்தியனும் கூட ஒருவருடைய வாழ்க்கையிலும் திரும்பி வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரு உண்மையாகவே வேத வசனங்களை கேட்கும் போது எனக்குள்ள மறைந்திருந்த புத்தியினங்களை நான் விளங்கி கொண்டேன் அதை அறிக்கையிட்டு விட்டேன் இனிமேல் இப்படிப்பட்ட புத்தீனங்கள் என் வாழ்நாளில் ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் அதுதான் இந்த டைம்ல தேவன் செய்யற ஒரு அபிஷேகத்தினுடைய வேலை இந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளதான் உனக்கு அந்த பரிபூர்ண விடுதலை கிடைக்க போகிறது Hallelujah Hallelujah Amen Muhammad Muhammad எல்லாரும் ஒரு ஜபத்தை பண்ணுவோம் கதாவே சவுலின் புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் தூதர்களுடைய புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரம் விடுதலை தாரியாடத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் நீங்க தருவார் மார அம